எனவே நான் தொடுகையை விடலாமா என்று கேட்டார் நபி அவர்கள் கூடாத அது ஒரு நரம்பு நோய் மாதவிடாய் ரத்தம் என்று மாதவிடாய் ஏற்படும் நாட்கள் அளவுக்கு தொடுகை விட்டுவிடு பின்னர் தொழுதுகொள் என கூறினார்கள்